வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் ஆற்றுப்படலம் செக்கரன் சடை முடிச்சிவனு கண்பராய் தக்கவரறிஞர்கள் தவத்தர் செல்வராய் தொக்கவர் யாரும் வாழ் தொண்டை நாட்டினின் மிக்கதோரணி எல்லது விளம்புகேன் சுந்தரமாயவன் யிலுமாழி போலிந்திரன் ஊர் முகிலியாவுமேகியே அந்தமில் கடல் புனல் அருந்தி யார் தெழியி வந்தன உவரியின் வண்ணமென்னவே பார்த்தெனதுலகடும் பருதி என்னொடும் போர் தொழில் புரிகனப் பொங்கு சீற்றத்தால் வேர்த்தெனப் பனித்து வெள்ளையிறு வில்லனக் கார்த்தெனதே தடித்த சனிக்கான்றவே சுந்தர வைரவத்தோன்றன் மீமிசை கந்தடுக்களிற்றூரி கவைய காட்சி போல் முந்துரு சூன்முகில் முழுது முற்றுற நந்தியம் பெருவரை மீது நண்ணிய வாரை கான்ற நித்திலமென வாலி கண்மயங்க சீரை கான்றிடு தந்திரி நரம்பெனச் செறிந்த தாரை கான்ற ஓரிரு துவினெல்லையு தண்பால் வீரை கான்றிடு தன்மையதாம் என மேகம் கூட்டுக்கார் முகந்தன்னொடுந்தோன்றிய புயல் வாய் ஊட்டு தன் புனநந்தியங்கிருமி செய்யுகுத்தல் வெட்டுவக்குல திண்ணனார் மஞ்சனம் விமலர் காட்டுகின்றதோர் தனிச் செயல் போன்றுளதன்றே கல்லன் பேரிசைப்புனன் மழை பொழிதலார்காண தொல்லும் பேரழல் யாவையும் இமைப்பினில் ஒளித்த வெல்லும் தீஞ்சலமருவுமிக்காருக்கு வியன்பார் செல்லும் கால இளங்கண் வீற்றிருப்பரோ தீயோர் தேக்குத் தெண்டிரைப் புணறி நீர் வெம்மையைச் சிந்தி ஆக்கிவாலொளி உலகில் விட்டேகளால் அடைந்தோர் நீக்கரும்பினை மாற்றின நெறியீடைச் செலுத்தி போக்கின் மேயின தேசிகற்பொருவின புயல்கள் கழிந்த பற்றுடைவ சிட்டன திருக்கையாக்கவிஞர் மொழிந்த நந்தியம்பெருவரை மொய்த்த சூல் முகில்கள் பொழிந்த சீத நீர் பொற்பொரு சாடியிற் பொங்கி வழிந்த பாலன திசைதொருமிழிந்தன மன்னூ சீலமேகு பகீரதன் வேண்டலும் சிவந்தன் கோலவார்த்தடைக்கங்கம் புனலினைகுந்தின் மேலே நாள்விட வந்தன நந்தி வீழ்விரிநீர் பாலியாரெனும் பெயர் கொடு நடந்ததுபடிமே பாலிதாகிய குணத்தின் அன்ப சிட்டன் என்று உரைக்கும் சீலமாமுனி படைத்ததோர் தேனுவின் தீம்பால் சால நீடியே தொல்லை நாட்படர்ந்திடுதன்மை பாலிமானதி பெருமையான் பகர்வதற்கு எளிதோ எய்யும் பெஞ்சிலைப் புளிஞரையிற்றியற் தொகையை கையெறிக் கொடுவாரியே சிறுகுடி சந்தகில் பறித்துடன் போந்தது தொன்னாள் வெய்ய சூற்படை வான்சிறை கவர்ந்து மீண்டது போல் காகபந்தரிற்கருமுகிற்காளிமங் கஞலும் மாகநீழ்கரியாவையும் குழுவடும் வாரி போகன்மே இனமேற்றி போகன் மேகினமேற்றிசைப்புணறிஉண்டமையாமேகராசிகள் உணகடல் மீது செல்வன போவட்டுமால்கரிக்குறுகுதேரரிப்புலிக்குவையுண்டு உவட்டி உவந்திடு திரைப்பு நல் மதூக நல்லுழிஞ்சில் கவட்டின் ஓமை சாய்த்து ஆறலை கழ்வரூர் கலக்கித் தெவிட்டி வந்தது பாலை உட்கொண்டிடு செருக்கால் காலை வெம்பகல் கதிரவன் குடதிசைக்கறக்கும் மாலை யாமம் பைகரையலாம் செந்தழல் வடிவாய் வேலையும் பருகிய எழும் வெம்மை போய் விழிந்து பாலை காண்கிலா வாரியின் பெருமையார் பகர்வார் சுளை உடைப்பல பாசினி பூகமாம் துடவை உளை மலர்ச்சினை மருதமுடு ஒழிந்தன பிறவும் களைதல் உற்று மாட்டு எரிந்தது கண்ணகன் குடிஞளளவின் மிக்கு ஒரு பாணி பெற்று அதற்கு அவை அரிதோ இலை விரித்து வெண் சோறு கால் கைதையும் எழுதும் கலை விரித்திடு பெண்ணையும் கலைந்திடும் கலை போய் அலை விரித்திடு கடல் புக ஒழுகுமாறனந்தன் தலை விரித்துழியுடன் எளித் தன்னதோ தகைத்தால் கொங்குலாமலர் கொன்றை கூவிளை குரவுழிஞ பொங்கு பாடலம் புன்னை துங்கமார் திருத்தலைமிசை கொண்டுரும் தொடர்பால் எங்கள் நாயகன் தன்னையும் ஒத்த நீ கொலை கொள்வேன் மரவீரர் தமிருக்க இற்குறுகா சிலையும் வாழொடு தண்டமும் திகிரிவான் படையும் நிலவு சங்கமும் கொண்டு சென்றடல் புரி நீரால் உலக மேழையும் முற்பகலின்ற மாலோக்கும் தேன் குழாவிய மலர்மிசை பொலிதரு செயலால் நான்கவா முகந்தொருமறை இசையொடு நணுகி கான் கலைமறை மான்றிகள் கவினால் வான்குலா முலகளிப்பவ நிகர்க்குமாள் வாரி மீது போன் திரிசங்கை விண்ணிடையின் மீனொடும் போதலாயுர வீசலாச்சலமிகும் புலனால் தீதின் மாக்களைச் செருத்தலாளளித்திடுஞ்செயலால் காதி காதல நிகர்க்குமார்கன்னிமாலீத்தம் தெழித்தமால் கரீனங் கடமையிற்றினார் சிதையக் கிழித்த பேரிரால் சொறிந்த தேன்கிரியுளவெல்லாம் வந்துரவனை தரும் பாலியின் கொள்கை சுழித்த நீர்க்கை யமுனையைக் கலந்தெனத் தோன்றும் சங்கம் மார்த்திடத்திரையழ நதியுருந்தகைமை அங்கம்பெம்பினை பனிக்கதிரல்லை நீ அழலோய் இங்கு வாதிழைத்தே உதியனக்கரமெடுத்தே பொங்கும் வாய் விடா விரவியை விழிப்பது போலும் வேதமே முதல் யாவையும் உணர்கினுமேலாம் ஆதிவானவன் கரைமிடற் என அறியா பேதை மாக்கட முணர்வென வளைந்து பேருகின்ற சீத நீரலாம் தெளிதலின்றாயது சிறிதும் செம்பொன்மால் வரையல்ல கிரிகளுந் திசையும் மும்பர் தரணியும் துளங்க எம்பிரான் முனம் வருகன நதிகளோடு எழுந்த கம்பை மாநதி ஒத்தது கரை உதிர்கின்ற சிற்றுண்டி கொண்டு வலி புனல் சடை மேல் மதுரை நாயகன் மண் சுமந்து இட்ட மாணதியின் முதிர் முத்தமிழ் விறகன் தேடு என மொய்மீன் எதிர்ப்பு குந்திடப்போவது வாசரத்துலங்கு துப்பு மரகத திடை வந்தென்ன பாசடை நடுவட்பூத்த தேசிடிச் சிறுமையெல்லாம் பெருமையாலடங்குமன்றே வளவையன் மருதவைப்பின்வாவியங் கமலம் யாவும் கிளையடும் பறித்து வாரிக் கேளுரப் தோற்றம் விளை சிறுமை நோக்கி களைதலைப் பற்றிப் பெயர்ந்தெனக் காட்டிற் தன்றே திரை கடல் கொள் மூயின தொடுசேன் போய் நோக்கி தரையடை இழிந்து சென்று தன் பொருள் கொடுபோந்து என்ன பரதவரளவர் வாரிப்படுத்த மீனுப்பின் குப்பை இருபுடை அழைத்து ஏகியாலி பாரிடையணைய பண்பில் படர்ந்திடு பாலி அந்த தார் உயிரனைத்தும் தத்த மறுவினை கமைத்த நீரார் சேருறு கதிகள் என்ன மரபி நிறமே என்ன தாருவின் கிளைகளென்ன தனித்தனி பிரிந்தது அன்றே கால் கிளர்கின்ற நீத்தம் கவிரிதழ் கலசப் பொங்கை செயல் கிழர்கரிய உண்கட்டிருதல் மிழற்றும் தீஞ்சொல் மேல்கிழற்பறவை அல்குல் மெல்லியலரன்மென் கூந்தல் மால் கிழற் கணிகை மாதர் மனமெனப் போயிற்றாமால் பாம்பளை புகுவதே போர் பாய் தரு பறவைத் பூம்பிடை அணுகு மாற்றார் சொன்முறை தடை செய்வோரில் தாம் புடை பெயராவண்ணன் தலைத்தலை தள்ளு மள்ளர் ஏம்பலோடார்கு மோதையுலகலாமிருக்குமாதோ பழையொலி இரலையோதை பம்பையின் முழக்கமங்கட் கிணையொலி மள்ளராற்புக் கேழ்கிழ்தரங்கநீர் அணையொலி அவற்றை வானத்தாற்பொலிக்கவனிதானும் இணையொலி காட்டிற்றோவென்றெண்ணுவார் நுழோறும் இயல்புகும் களிநல்யானை இனந்தெரிந்தெய்து மாவோல் கயல் புகுந்துளவுஞ்சின்னீர் தடம் புகுங் காமர்காவின் அயல் புகும் கோட்டகத்தினகம் புகுமார்வத்தோடி வயல் புகும் களிப்பு மயங்கு மாதோ எங்கனு வேறோரிடம் பிரிதின்மையாக சங்கமாயீண்டு மள்ளர் தாங்கு பள்ளியமுற்ப பொங்கிய நகரம் தோறும் புறமெலாம் வளைந்த நீத்தம் அங்கன்மா ஞாலஞ்சூடு மலக்கரை நிகர்த்ததாமே மாரடு மல்லர் உய்ப்ப மருதத்தின் நிறைந்து விஞ்சி ஏரிய நாரமிட்டும் இரு கடன் நோக்கி சென்ற வேறு கொள் புலனை வென்றோர் மேலே நல் நெறிவுத்தாலும் தேரிய உணர்வில்லாதவோர் செல்வொழிச் செல்வர் வாழெனச் என்ன என்னால்வளை என்ன தெய்வ கோள் எனப் பணிகளென்ன குலமணி குயிற்று செய்த மீளிவம் சரங்களென்ன வேலனன் மிடைந்து சுற்று நாள் என பிறழும் மீன் கண்ணடவினாரமெங்கும் மாண்டகு பொய்கை தோறும் வயல் தோறும் அற்றுமெல்லாம் வேண்டிய வளவைத் தன்றி மிகு புனல் ஆண்தகை மல்லர் தம்பாலமைந்திடும் காலை எஞ்சி எண்டிய வெறுக்கை வீசும் இடைப்படுவொத்தார்